ிாத்தயத்திரவேத்தைகாணீத்தமத்தே நம அஜுன உச்ச அயதிப்பேத்தோச்சல அப்பா யோகம்சி காஷ்ணீஷரிடம் அர்ஜுனன் மற்றொரு விஷயத்தை பற்றி ஒரு கேள்வியை கேட்குறான் இப்போது அதாவது இதுக்கு முன்னால் தியானத்தை பற்றின விஷயங்கள்லாம் விசாரம் பண்ணப்பட்டது தியானத்துக்கு தேவையான பகிரங்க சாதனம் அந்தரங்க சாதனங்கள் தியானத்திற்குரிய விஷயம் தியானத்தினுடைய ஸ்வரூபம் தியானத்தினுடைய பிரயோஜனம் தியானத்துக்கு வரக்கூடிய விக்னங்கள் அந்த விக்னங்களை செரிப்படுத்துறதுக்கான உபாயங்கள் இத்தனை விஷயமும் பேசினத்துக்கு பிறகு இங்கே அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வருது சந்தேகம்னா ஒரு நியாயமான சந்தேகத்தோட கூடிய கேள்வி அர்ஜுனன் பேசுகிறான் அர்ஜுன உவாச்ச அயதி ஸ்ரத்தயோபேதா ஒரு சாதகனை பற்றி கேட்குறான் யோகாச்சலித்த மானசகா காம்கத்திம் கச்சதி ஹே கிருஷ்ணா ஓ கிருஷ்ணா எல்லோருக்கும் நன்மை புரிபவனே உள்ளத்தை பண்படுத்துபவனே உள்ளத்தை கொள்ளை கொள்பவனே ஆனந்தமானவனே அப்படின்லாம் அர்த்தம் யோகாது சலித்தமான சகா தியானம் பண்ணுறான் அவன் தியானத்தில் வெற்றி அடையலை அவனுக்கு கொஞ்சம் விக்ஷேபங்கள்லாம் இருக்குது அதனால் ஏகாகிரத சமாதி அமைய முடியல அவனுக்கு இந்த நிஷ்ட பலமாகலை ஆனால் ஸ்ரத்தையோ பேத்தாக ஸ்ரத்த நிறைய இருக்குது ஆனால் ஏதோ காரணத்தினால முயற்சி போடலை அயதிஹி பிரயத்தனம் போடலை அப்பப்போ வைராகியத்தில் கொஞ்சம் பிரச்சனை அபியாசமும் குறைஞ்சி போகிறது ஆனால் நம்பிக்கையெல்லாம் ஆழமாக இருக்குது பண்ணணுங்கிற எண்ணமும் இருக்குது ஆனால் தீவிரத்தை இல்லை தீவிர இச்சை இல்லை அப்பப்போ விக்ஷேபம் அதிகமாகி விடுகிறது யோக சம்சித்திம் அப்பிராப்பிய அவனுக்கு அந்த யோகத்தினுடைய பிரயோஜனமாகிய மோக்ஷம் நிதித்தியாசத்தினுடைய பிரயோஜனமாகிய அப்சல்யூட் ஃப்ரீடம் அந்த மோக்ஷமானது அப்பிராப்பிய அடைய முடியாமல் காம்கத்தியும் கச்சதி அவன் என்ன கத்தியை அடைகிறான் ஆகவே தியானத்தில் வெற்றி பெறாமல் போகின்றவன் என்ன நிலையை அடைகிறான் அப்படிங்கிறது அர்ஜுனனுடைய கேள்வி அவனே அதை விளக்கி சொல்ல போகிறான் அவனுக்கு வாழ்க்கையில் எதுவுமே பிடிப்பு இல்லாமல் போயிடுவானே அவனுடைய மறுபிறவி என்னாகும் இந்த டாபிக் பேர் யோகபிரஷ்ட விசாரம்னு பேர் யோகத்தில் வெற்றி அடையாமல் இறந்து போனவனை பற்றின விசாரம் இது யோகபிரஷ்ட கதி விசாரம் அவனுடைய மறுபிறப்பு பற்றின கேள்விகள்லாம் இங்கே வருகிறது இது அடுத்த ஸ்லோகங்கள்லாம் சொல்ல போகிறது நாளைக்கு அதை நன்றாக படிக்கிறதுக்கு நமக்கு பகவான் அனுகிரகம் பண்ணட்டும் அர்ஜுன உவாச்ச